வணக்கம் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈடோடிய செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று லோக்பால் அமைப்பின் உறுப்பினர் பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தவர் போஸ்லே இரண்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கும் தாய்மடி என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் மூன்று மூன்றாவது கேலோ இந்தியா யூத் விளையாட்டு போட்டிகள் அசாம் மாநிலத்தில் நடைபெற்றது இனி இன்றைய பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று பத்தொன்பது வயதுக்கு நான்கு நாடுகள் கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது இரண்டு எந்த நாட்டில் காட்டு தீ காரணமாக அறுபது லட்சம் ஹெக்டேர் நிலம் எரிந்து நாசமானது மூன்று ஐரோப்பிய யூனியனில் இருந்து எந்த நாடு சமீபத்தில் விலகியது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே